நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை பக்தி கீதங்களோடு என்னோடு இணைகின்றார் லண்டனில் இருந்து கஸ்தூரி வணக்கம் கஸ்தூரி வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் புதிய அறிவிப்பாளரை கொண்டு வந்த பெருமையோடு காற்றலையில் கானங்கள் மிதப்பதை விட ஒவ்வொரு கலைஞர்களையும் ஒவ்வொரு திறமைகளை கண்டு நாங்கள் காட்டிலைக்கு எடுத்து வந்து அவர்களை இன்னும் இன்னும் வளர வைத்து இன்னும் மேலோங்கிக் கொண்டு செல்ல அவர்களுக்கு வழிவகுப்பது என்று சொன்னால் அறிவிப்பாளராகிய நாங்கள் தான் அந்த வகையில் இந்த நேசம் என்ற நேசகானம் தொடர்ந்து நேசத்தோடு பயணிப்பதால் தான் நேசங்கள் சுட்டிக்கொண்டு இருக்கின்றது அந்த நேரத்தில் தான் இந்த நேசம் ஆர்ஜியாக வளம் பெறுகின்றார் லண்டனில் இருந்து கஸ்தூரி நலமா கஸ்தூரி வணக்கம் இன்று பக்தி கீத நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுடைய முதல் முதலான பரிச்சார்த்த ஒளிபரப்பு என்பதை விட முதல் முதலாக இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்கின்றீர்கள் இந்த வேளையில் உங்களுக்கு ஆர்ஜி என்ற பட்டத்தை வழிவகத்து தந்த கே பிரன் அவர்களுக்கு உங்களுடைய கருத்து ஒரு வாய்ப்பை நன்றிகளையும் சேர்ந்து பணியாற்றக்கூடிய ராகினி அக்கா அவர்களுக்கும் நான் இந்த நேரத்துல நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் இயர்களும் உண்மைதான் என்னோடு நீங்கள் பயணிப்பதில் மற்ற மகிழ்வு ஒவ்வொரு ஒவ்வொரு மனங்களுக்குள்ளேயும் என்னென்ன இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்து அவர்களை ஒரு சிகரத்துக்கு நாங்கள் கொண்டு செல்ல மனம் விரும்புவது என்று சொன்னால் இந்த நேசக்கானந்தான் கஸ்தூரி இந்த நேசக்கானத்தில் இந்த பக்தி கீதங்களோடு நீங்கள் இன்று ஒரு புதிய அறிவிப்பாளராக இணைந்திருக்கிறீர்கள் அந்த வகையில் உங்களுடைய பக்தி கீத நிகழ்ச்சியில் இன்று ஒரு பிள்ளையார் சொல்லி போடலாமா போனாலும் நன்றி கஸ்தூரி உங்களுடைய அன்பான வரவேற்பும் அன்பான எண்ணமும் இன்னும் இன்னும் இந்த நொடியில் இந்த நாளில் இருந்து சுளி போட்டு இந்த காற்கரையில் ஒரு அறிவிப்பாளராக உங்களை இணைத்திருக்கின்றோம் தொடர்ந்து காற்றை நீங்கள் இணைந்தீர்கள் என்றென்றும் எங்கும் ஆர்தியாகவே நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முதல் ஒரு பக்தி கீதத்தை நான் ஒழிக்க விடுகின்றேன் மீ நல்லதை தொடங்கிவிடு கிடைத்துவிடும் விடும் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கி விடு அமர்ப்ப ஒவ்வொரு மனிதனது நல் உள்ளத்திலும் குடியிருப்ப எல்லோரும் நலம் காண எண்ணுகின்ற மனிதருக்கு என்னாலும் விநாயகனில் தினம் தினம் மனம் துதிக்கும் அவன் அருள் நலம் சேர்க்கும் பிள்ளையார் சொல்லி போத்து நீ நல்லதை யிர்கள்ும்னது சொந்த என கருதி நீழ்ந்துடு பிறரையும் வாழவிடு இந்த எண்ணம் புனக்கியிருந்தால் திருவருள் துணை இருக்கும் தினம் மனம் புதிக்கும் அவன் அருள் நலம் சேர்க்கும் பிள்ளையார் சுவி நீ நல்லதை தொடங்கி விடு பள்ளலா கணபதியும் நல்லாசியும் அருளும் கிடைத்து விடு தொடங்கிடு உங்களை புதிய ஆர்ஜையாக மாற்றிய பிரபா அவர்களுக்கும் நாங்கள் நன்மைகளை கூற வேண்டும் மனிச்சமாக நான் இந்த வழக்கு உண்மையாவே நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டிய ஒரு கடமையில் இருக்கிறேன் நினைத்துக்கொண்டு தொடங்குறேன் எனக்கா நன்றி கஸ்தூரி இந்த நேசகானம் காற்றிலை என்பது நேசத்துக்காக கொண்டு வரப்பட்டது எத்தனை சிரமங்கள் கடந்து அத்தனை சிரமங்களையும் பாராது இன்று வரை இந்த நேசக்கானம் ஒரு நேசத்தோடு பயணித்து கொண்டிருக்கின்றது பல விளம்பரங்களை விளம்பரதாரர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வேளையில் இந்த நேசக்கானம் நிறைய அறிவிப்பாளர்கள் இருந்தது இப்பொழுது அவர்களுடைய வேறு வேலை பழுக்களாக அவர்கள் அந்த வேலையை கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் இருந்து இடையிலேயே சக அறிவிப்பாளர்கள் நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வேளையில் எங்களோடு புதிய அறிவிப்பாளராக நான் இந்த காற்றலையில் கொண்டு வந்ததை மற்றற்ற மகிழ்வு இந்த காற்றலையில் கஸூரி நான் எதை கொண்டு வந்தாலும் திரு பிரபாகரன் அவர்கள் என் மீது நிறைய நம்பிக்கை வைத்திருக்கின்றார் ஏனென்று சொன்னால் என்னுடைய திறமை எனக்கு நிறைய அங்கீகாரங்கள் கிடைத்தது என்று சொன்னால் இந்த நேசகானம் காற்றலையில் இருந்ததால் நான் சிகரத்தில் இருக்கின்றேன் என்று சொன்னால் நான் எந்த காற்றலையிலும் எந்த வானொலிகளிலும் நான் சொல்வது முதல் என் நேசகான திரு கே பிரபாகர் தான் அப்படிப்பட்ட காற்றலில் நான் உங்களை கொண்டு வந்திருக்கின்றேன் உங்களுடைய எந்த சிரமங்கள் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பக்குவமாக வழி வேண்டும் எங்கே சென்றாலும் ஆர்ஜி என்ற பெயரோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் கேட்டுக்கொண்டு கூறுங்கள் பக்தி கீதங்களில் ஒரு பிள்ளையார் சுழி போட போகின்றீர்கள் கண்டிப்பா கண்டிப்பா அது ஒரு பெருமையாவே நினைக்கிறேன்க்கா எனக்கு இந்த சமயத்துல நான் இப்படி அதாவது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நாலு பேரோட பகிர்ந்து ஒரு பெருமையான விஷயம் அதுவும் ஒரு சந்தோஷமான விஷயம் அப்ப அதனால என்னோட தெய்வங்களோட வரலாற கூடுறதே ஒரு பாகியம் வந்துதான் சொல்ல அப்படிப்பட்ட ஒரு பாகியத்தை அமைச்சிட்டு வந்து இந்த வானொடி விதேச காலத்துக்கு மனசார நான் நன்றியை தெரிவிச்சு கொள்றேன் எனக்குறகு வரலாறு பாடல்களோட இணைந்து கொள்றது உண்மையாவே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் கண்டிப்பா நான் ஒரு பாடலோட ஒரு தொடர வரலாறு எடுத்து நினைக்கிறேன் நிறைந்த நிறைவோடு உங்களையும் இந்த நேசகானத்திலிருந்து பல ரசிகர்கள் உங்களை சுற்ற கூடிய வகையில் நாங்கள் உங்களை கொண்டு வருகின்றோம் அறிவிப்பாளர்களாக அறிவிப்பாளர்களாக இருந்து கொண்டு ஒவ்வொருடைய திறமைகளையும் கண்டு அவர்களை வெளியே கொண்டு வந்து உயரத்துக்கு கொண்டு செல்லும் பெரும் பான்மை கொண்ட நேச நான் இத்தனை வருட காலங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னால் இதே இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நான் இந்த வானொலியில் நான் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு பிள்ளையார் சொல்லியை போடுகின்றேன் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் அரசமரிலும் பிள்ளையார் பிள்ளையார் ஆட்டங்கரை ஓரத்திலும் அரசமர நிழலிலும் வீற்றிருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையார் நேரும் துன்பம் யாவையும் நீக்கி வைக்கும் பிள்ளையார் ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையார் மேலும் கும்பம் யாவையும் நீக்கி வைக்கும் பிள்ளையார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் மஞ்சளிலே செய்யணும் மண்ணினாலே செய்யணும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார் மஞ்சளிலே செய்யணும் மண்ணினாலே செய்யணும் ழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார் ஓம் நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஓம் நமச்சிவாய என்ற ஐந்தழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் கடலை சுண்டலும் அரிசி கொழுக்கட்டையும் கவலையின்றி தின்னுவார் கண்ணை மூடி தூங்குவார் அவள் கடலை சுண்டலும் அரிசி கொழுக்கட்டையும் கவலையின்றி தின்னு கண்ணை மூடி தூங்குவார் கலியுகத்தில் காண வேண்டிய அனுதினமும் எலியின் மீதில் ஏறியே இஷ்டம் போல சுற்றுவார் கலியுகத்தின் விந்தைகளை காண வேண்டிய அனுதினமும் எலியின் மீதில் ஏறியே இஷ்டம் போல சுற்றுவார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் பிள்ளையார் பிள்ளையார் இணைந்திருக்கின்றீர்கள் நேசகடம் கட்டளையில் பக்தி கீதங்களோடு என்று என்னோடு தன்னுடைய குரலையும் ஆர்தியாக மாற்ற முடியுமா என்று கேட்டதற்கு கஸ்தூரியை இந்த நேச காலத்துக்கு நானும் திரு பிரபா அவர்களும் இணைந்து ஆர்தியாக கொண்டு வந்திருக்கின்றோம் வெங்கைய கஸ்திரி கதை கதையாக கேட்பதற்கு நாங்களும் ஆவலாக இருக்கின்றோம் கண்டிப்பா கண்டிப்பா பிள்ளையாரையும் நமஸ்காரம் பண்ணிக்கொண்டு இந்த வேலைகளை நான் விநாயகருடைய வரலாறு தொகுத்து வளர்ந்து அமைச்சு கொடுத்திருக்கின்ற அதை நான் பெருமையாக நினைக்கிறேன் முதல்ல அந்த விநாயகருடைய உருவாக்கம் கதையை தொடங்கலாம நினைக்கிறேன் தொடங்குங்கள் பார்வதி தேவியார் கைராயத்துல ஒரு காலம் இருந்தப்போ அவங்களுக்கு ரொம்ப மனசு வேதனை அடையுது தனக்குன்னு ஒரு பிள்ளை இல்ல என்ன செய்யலாம் யோசிச்சு கொண்டிருக்கிற தருணத்துல ஆதிசக்திய வேண்டி வணங்குதான் அந்த சமயத்துக்குள்ள ஆதிசக்தி வந்து சொல்றான் நீயே சக்தி வடிவம் நீயே உன்னால ஒரு சக்தியை உருவாக்க முடியும் அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த பிள்ளை வந்து தனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும் அதே மாதிரி இது உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அள்ளி வழங்கக்கூடியவனாவும் இருக்கணும் அப்படியே அப்ப நீராச்சல்ல போறப்போ பழைய காலங்கள்ல எல்லாருக்கும் தெரியும் சந்தனம் பூசி குளிக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு இது பார்வதி தேவியார் தன்னுடைய உடலுக்கு சந்தனம் பூட்டி அந்த சந்தனத்தை வளர்ச்சி உருவாக்கக்கூடிய ஒரு பொம்மையா உருவாக்குற உருவாக்கி தன்னோட சக்திகள் ஒன்று சேர்த்துக்கு உயிர் கொடுத்து கௌரி மைந்தன் அப்படிங்கிற பெயரை வச்சு தன்னோட அந்த பிள்ளைய உருவாக்கி கொண்டு வரான் இதுதான் முதல் உருவாக்கம் அந்த கணேசனுடையது யார் பிள்ளை யார் பிள்ளை என்ற போது பிள்ளையார் என்று பெயர் கொண்டு வந்த பிள்ளை பொழு முதற் கடவுளாய் அருளும் பிள்ளை பொழு முதற் கடவுளாய் அருளும் பிள்ளை நீ தொழுவோர்க்கு துணை நின்று காக்கும் பிள்ளை யார் பிள்ளை என்ற போது யார் என்று பேர் கொண்டு வந்த பிள்ளை சிவனுக்கும்க்தியெல்லாம் கொண்டு வந்த பிள்ளை தாய் தந்தை தாய் தந்தை உலகென்று சொன்ன பிள்ளை அந்த தத்துவம் இலைத்திட செய்த பிள்ளை அந்த தத்துவம் நிலைத்திட செய்த பிள்ளை யார் பிள்ளை யார் பிள்ளை என்ற போது பிள்ளையார் என்று பெயர் கொண்டு வந்த பிள்ளை ியனாய் வந்த பிள்ளை உயர் வேதங்கள் போத்திடும் அரிய பிள்ளை மூஞ்சு வாகனம் மூஞ்சுரு வாகனம் கொண்ட பிள்ளை நமை முன்னின்று காத்திடும் பெரிய பிள்ளை நமை முன்னின்று காத்திடும் பெரிய பிள்ளை பிள்ளை யார் பிள்ளை என்ற போது பிள்ளையார் என்று பெயர் கொண்டு வந்த பிள்ளை ஒரு முதற் கடவுளாய் அருளும் பிள்ளை ஒரு முதற் கடவுளாய் அருளும் பிள்ளை நீ தொழுவோர்க்கு துணை நின்று காக்கும் பிள்ளை பிள்ளை யார் பிள்ளை என்ற போது பிள்ளையார் என்று அந்த குழந்தைய வாசல்ல காவல் வைக்கிறார் அப்ப கையில தண்டம் கூடிய ஒரு ஆயுதம் கொடுத்து அந்த குழந்தைக்கு பசி என்று பூரணம் கொடுக்கட்ட அந்த பூரண இனிப்பினால் செய்யப்பட்ட பூரண கொடுக்க இதை வச்சுட்டு நீ வாசல்ல காவல் இருந்தாலும் விடாத அனுமதிக்க கூடாது காவல் வச்சு தான் நீராட செல்கிறார் பார்வதி தேவிய அத்தருணம் சிவரனிருந்து தூது வர்றதுக்கு நந்தி பகவான் வர நந்தி பகவான் வந்து தாய பார்க்கணும் அப்படின்னு அந்த மாதிரி கேக்குறப்போ அஹ் கௌரி மைந்தன் மறத்துறன் கௌரி மைந்தன் மறக்கிறப்போ ஆஹ் என்ன செய்யவதை குழம்பி சிவனிடம் மர மறுபடியும் போய் இந்த மறதி ஒரு வாசல்ல புதுசா ஒரு குழந்தைய பாக்குறேன் சுவாமி என்னால உள்ள செல்ல முடியல அப்படின்னு ஒவ்வொருத்தரா வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு தேவஹானங்களா வந்து வந்து வந்து பார்க்கலாம் உங்களுக்கே ஆச்சரியம் தாங்கல யாருக்கும் தெரியாது இப்படி ஒரு குழந்தை உருவானது தெரியலே தேடி வார சிவன் தேடி வந்தப்ப நீ யாரு நான் என்னோட மனைவி பார்வதி என்னோட மனைவி நான் உன்னுக்கு போறதுக்கு எனக்கு அனுமதி வேணும் அப்ப அவங்க சொல்லுவாங்க என்னோட அம்மா குளிச்சு நான் யாரும் உங்களுக்கு அனுமதி முடியாது அம்மாவோட அனுமதி இல்லாம நான் யாரையும் அனுமதி பண்ண முடியாது கோபம் கூடுது கோபம் கணேசனுடைய தலையை துண்டிக்கிறார் பக்தி என்றாலே பரவசம் அந்த பரவசத்தை தரக்கூடிய வகையில் ஒவ்வொரு கடவுளுடைய வரலாறை அனுக்கிரகங்களை எங்களுக்கு நாங்களே தேடி தேடி அறிந்து கொள்ளும்போதுதான் வஞ்சமில்லாத நெஞ்சத்தை அடைய முடியும் அப்படியானால் கடவுள் மீது பயபக்தி இருக்க வேண்டும் நாலு பொருள் தந்து நாம் எட்டு திசையும் புகழ் பெறுவோம் மூன்று தமிழ் வாங்க நாலு பொருள் தந்து ஐந்து கரத்தனை துதித்தாள் ஒவை ஆனை முகத்தனை அழைத்தாள் அந்த ஆறு முகத்தின் அண்ணன் பதத்தினை ஏழு பிறவியிலும் தொழுவோ நாம் எட்டு திசையும் புகழ் பெறுவோம் I attend avez two ways to preach science. You can photograph color or color upside down. And not just anything you get Mark you forget. I have no idea. I live my life alone. I go things Juan. No Ash. Nine texas each couple, five Eurogreens. Don't be afraid, I have maximumed. அந்த முகத்தின் அண்ணன் பதத்தினை ஏழு பிறவியிலும் தொழுவோம் நாம் எட்டு திசையும் புகழ் பெறுவோம் கலைவா உன் கருணை அருள்மழையில் தினம் நனையும் விதம் வரம் எனக்கு தருவாய் என் விசையில் பசியார வருவாய் மூன்று வாங்க நாலு பொருள் தந்து ஐந்து கரத்தனை அவை ஆனை முகத்தனை அழைத்தாள் அந்த ஆறு முகத்தின் அண்ணன் பதத்தினை ஏழு பிறவியிலும் தொழுவோம் நாம் This I impugnate the world வாழ்விலே பிரிக்க முடியாத அம்சம் அது பிரியக்கூடாத பந்தம் பக்தி வழிபாடு மனிதன் வாழ்விலே பிரிக்க முடியாத வம்சம் அது பிரியக்கூடாத பந்தம் உன் பக்தி நெறிகாட்டு அன்பு வழியிலே பகிர்ந்து வாழும் என் வம்சம் அதில் பல கவலைகள் துவம்சம் தமிழ் வாங்க நாலு தந்து ஐந்து கரத்தனை அவளை ஆனை முகத்தனை அழைத்தாள் அண்ணன் பதத்தினை ஏழு பிறவியிலும் தொழுவோம் நாம் எட்டு திசையும் புகழ் பெறுவோம் எழுந்திருக்கின்ற காற்றிலையில் இன்று வெள்ளிக்கிழமை பக்தி கானங்களை ரசித்துக்கொண்டிருக்கின்றீர்கள் என்னோடு இணைந்து லண்டனில் இருந்து கஸ்தூரி சிறப்பான கருத்துக்களை உங்களுக்காக வாரி வழங்கிக் அந்த வகையில் இன்று கணபதிக்கு ஒரு பிள்ளையார் சுழி போட்டதால் என்னமோ தெரியவில்லை பிள்ளையாரை நினைத்து நினைத்து அவர் உருகி உருகி சொல்லும் பக்தர்கள் ஆகிய நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை அவருக்காக எங்களுக்கு தாருங்கள் கணபதியை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் கஸ்தூரி கூறுங்கள் பார்வதி தேவியார் நீராடி வந்த பார்வதி தேவியார் ரொம்ப மனவர்த்தப்படுகிறார் பார்வதி தேவியார் மனவரத்தப்பட்ட அதாவது சக்தி கோபப்பட்ட உலகம் தாங்காது சக்தி என்ற கோபம் உலகம் தாங்கக்கூடிய சூழல்ல இல்ல கோபம் வருது என் செய்வது அத்ததிக்கு தேவை கணங்கள் அத்தனை பேருமே தெரியாம திகைக்கு நிக்கின அந்த சமயத்துல சிவன் சொல்ற வடக்கு அதுவும் திருநாளுக்கு சொல்லுவார் வடக்கு திசை நோக்கி நீங்க போறப்போ எந்த மிருகன் முதல்ல சென்பைய எடுத்து காலத்துல ஒரு இந்திரசபையிலே ஒரு நிகழ்ச்சி நடைபெறுது அப்ப அந்த இந்திர சபை நிக இந்திர விழாவுக்கு வருகை அந்த துர்வாச முனிவர் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள பரிசலிக்கும் அறிவிழந்த சூழல்களால தவறாக நடந்து கொள்கிறார் அந்த பூஜைக்கு பூஜையைக்கு கொடுத்த பரிசு மாலையை வாங்கி தன்னுடைய ஐராவதத்துக்கு மேல போடுற அப்ப ஐராவதம் அத தன்னுடைய தும்பிக்கையால் எடுத்து மா போட்டு மிதிச்சுது அதனாலதான் அந்த அந்த ஐராவதமும் தேவர்களுக்கும் இந்திரனுக்கும் சாபம் ஏற்படுது துர்வாச அப்ப ஐராவதத்துக்கு சொல்ற நீ காட்டு யானையாக போக கடவுது அப்படின்னு அப்போ இதுல இப்ப இந்த சந்தர்ப்பத்துக்குத்தானே எப்படின்னா போய் சிவரனுக்கு தவம் இருந்த ஐராவதம் இவங்க வர நோக்கி சென்ற திருமாலின் நிலபடுவதுல திருமால் தனிய கொய்து ஐந்தாவதுக்கு சாவ விமோச்சனம் அளிக்கிறார் சோ அப்ப அதுல ரெண்டு விதமான ரெண்டு விதமான சாபங்கள் ஒன்று ஐதாவதுக்கு சாவ விமோச்சனம் வந்து விநாயக அரசு தனிய தனியை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படுது திருமால் வரும்பொழுது ஒரு பக்தி கீதத்தை ஒழிக்க விடலாம் கணபதி பாடலை நாயகன் முதல்வன் நாயகன் சிப வி comfortably 선택 One moż partner kommt go woman creator கரிதானி தனி பரிதனி பக சட்டிக பி ஞால முதல் பண்ணி நாயகன் दानि पा दानि पा रिदानि बागेरि दानि पा पागेरि दानि पा बागेनी पा दानि रिदानि पा नि दानि जदिगित्तनि पति सति बछरिग बनी्याल मूल परनी नायकन بابا گد گد گد بابا گد گد گد بابا گد گد بابا گد گد تھانی پا نے تے گد تھانی پا نے تے گد بازارے تھانی تے گد گد پا نے تے گد گد بابا گنی نی بضا دانی پانی دانی پانی رنی پانی گیری نی تیر گیری نی نی پانی نی با دانی پا گری دانی پا پا گری دانی پا تیری ددا دانی نی نی بابا گنریری ددا دانی نی نی بابا بابا گگی گدریری ددا دانی بنی دانی گدانی بنی دتی گتی نی دتی زنی پا گتی دانی پا பணி முதல் பண்ணி நாயக நீநாயக நாயகன்னே விநாயகனே இன்று பக்தி கீதங்களை உங்களுக்காக வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார் என்னோடு லண்டனில் இருந்து கஸ்தோரி பிள்ளையார் கதை என்று சொன்னாலே திருவம்பா காலத்திலே நாங்கள் அதிகாலை கோவிலுக்கு சென்று அந்த பிள்ளையார் கதையை ரசித்த காலங்களை மீண்டும் இந்த நிகழ்ச்சியோடாக உங்களுக்கு ஞாபகத்தை அள்ளித்தரக்கூடிய வகையில் தான் இன்றைய நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கின்றது பிள்ளையார் அல்லது விநாயகர் இது சமய கடவுள்களில் பெரும்பாலானோர் வழிபடக்கூடிய முதல் கடவுள் என்று சொன்னால் அது விநாயகர் வழிபாடு இந்த முழுவதுமாக காணப்படுகின்ற இவர் கணபதி ஆணைமுகன வேறு பல பேர்களாலும் அறியப்பெறுகின்றார் என்பதுதான் உண்மை விநாயகரை முழு கடவுளாக நாங்கள் வழிபடும் பொழுது இந்த சமயங்களை பற்றி இன்னும் இன்னும் அறியக்கூடிய வகையில் தான் இருக்கின்றது என்பது என்று சொன்னால் அது சொல்லிக் கொண்டே போகலாம் ஒவ்வொரு கடவுள்களையும் பற்றி நாங்கள் சொல்லி கொண்டு போகும் பொழுதுதான் இந்த இந்து மதத்தின் பெருமையும் இன்னும் இன்னும் மக்களிடம் சென்றடைகின்றது என்பதுதான் உண்மை நிச்சயமா நிச்சயமா ஆஹ் முதலில் நிகழ்ச்சி நிறுத்தப்பட்ட பாடல் ஒளிபரப்புக்கு முன் திருமான் தலையுடன் வருகிறார் அதாவது ஐராவதத்துக்கு சாகு மோச்சனம் கொடுத்து அந்த ஐராவதத்தின் தலையை தன்னுடைய சக்கராயுதத்தினால் துண்டித்து எடுத்துக்கொண்டு வருகிறார் அதன்போது அந்த குழந்தைக்கு பார்வதியோட கௌரி மஹிந்தன் என்ற பெயர் வைத்து பார்வதி உருவாக்கின குழந்தைக்கு தலை பொருத்தப்படுகிறதுப்பட்டு சிவன் மூலம் உயிர் பரப்படுகிறார் கணபதி மீண்டும் அந்த குழந்தைக்கு உயிர் பெற்று யானை தலை பொருத்தப்பட்டதினால் அந்த குழந்தைக்கு என்ற பெயர் ஏற்படுகிறது ஆனை முகத்தான் ஐந்து முகத்தான் அவதரித்தற்புதமான பாடலொன்று இந்த அவதாரக் கதையில் எனக்கு ஞாபகம் வருகின்றது இந்த பாடலை ரசிக்கலாம் ஆனை முகத்தான் ஆரன் ஐந்து முகத்தான் மகன் ஆறுமுகத்தானுடன் அவதரித்த என்றும் நலம் ஞானம் அழிப்பான் வயிற்றிலே அடக்கம் ஓமெனும் பிரணவ நாதமே அவன் தொடக்கம் உலகம் இல்லாம் அவன் வயிற்றிலே அடக்கம் காணல் நீர் கடலதனை கடக்கும் காணல் நீர்வா முகத்தான் மகன் முகத்தான் ஆறுமுகத்தானுடன் அவதரித்தான் வெள்ளை உள்ளம் என்னும் வீட்டினில் குடியிருப்பார் வீதி தோறும் இந்தே வேண்டும் வரம் அளிப்பார் அல்லை உள்ளம் என்னும் வீட்டிவில் குடியிரான் நீதி தோறும் நின்றே வேண்டும் வரம் அளிப்பான் அள்ளி எடுத்த பிடி மண்ணிலும் அவன் இருப்பான் அள்ளி எடு haran aindu muhartan magan aaru muhartan udan avataritan avan o hanai muhartan haran aindu muhartan magan aaru muhartan udan avataritan உருவாகிறார் அந்த குழந்தை காரணம் ஆதிபராசக்தி உருவாக்கினை தேவி பார்வதி சக்தியின் குழந்தைக்கு அனைத்து சக்திகளும் திறம்பட பெற்று தன்னை தான் உணர்ந்து ஆஹ் உயிர் பெற்றிருந்த குழந்தை தாய தாயிடம் சென்று மன்னிப்பு தாய் தாய் வந்து அறிமுகப்படுத்துற தந்தை மற்ற அனைத்து அனைவனையும் அப்பொழுது சிவன் பார்வதி சமேதராக தாய் தந்தை என்ற வலுவில் ஆசிர்வதி ஆசிர்வாதம் செய்து சிவபெருமான் தன்னுடைய கணங்களுக்கு அதிபதியாக கணங்களுக்கு தலைவனாக நியமிக்கிறார் அதனால் அனைத்து கணங்களுக்கும் தலைவர் ஆனதால் கணபதி என்கிற பெயர் வரப்படுகிறார் சிவபெருமானுக்கும் அம்பிகை பார்வதி தேவைக்கும் குழந்தையாக அவதரித்தவர் தான் விநாயகர் அந்த கலியுகத்தில் அதர்மம் செய்வோரின் செயல்களிலும் தடங்கல்களையும் தர்ம இருப்போரின் இன்னல்களையும் போக்கும் வகையில் தான் இந்த கணேச புராணம் ஒன்றொன்று இருக்கின்றது தெரிகின்றதாக தெரியுமா நிச்சயம் அந்த கணேச புராணத்தில்தான் நான் இதை படித்து படித்து தெரி கொண்ட கண்டிப்பாக ஏனென்று இப்பொழுது எல்லாம் நிறைய பக்தர்கள் அதிகரித்து அவர்கள் எல்லாம் அன்றைய காலத்தில் பக்திக்காகவே இருந்தார்கள் இதயத்தில் வந்து கடவுளை வைத்திருந்தார்கள் அந்த இதயத்தில் கடவுள் இருப்பதால் சில செயல்பாடுகளை செய்வதற்கு தயங்கி கொண்டிருந்தார்கள் அதை செய்தால் தங்களுடைய வருங்காலம் தங்களுடைய சந்ததிகள் எல்லாம் என்ன நிலையில் மாறும் என்ற பயத்தோடு கடவுளை தங்களுடைய இதயத்தில் வைத்திருந்தார்கள் ஆனால் இப்பொழுது அந்த கடவுளை எடுத்துவிட்டு அநியாயங்களை இதயத்தில் வச்சு கொண்டிருப்பதால் என்னமோ தெரியவில்லை அதர்மங்கள் இந்த உலகத்தில் கூடிக்கொண்டிருக்கின்றது அந்த வேளையில் இந்த பக்தி கீதங்களை நாங்கள் அவர்களுக்கு திணிக்கும் பொழுது அந்த பழைய வரலாறுகளை சொல்லும் பொழுது பக்திக்குள்ளேயே நிறைய பேர்கள் இணைந்து கொண்டார்கள் என்று சொன்னால் இந்த அதர்மத்துக்கும் அநியாயத்துக்கும் எதிர்போடு அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு பக்தி பாடல்களை எழுதிய கவிஞர்களுக்கு நாங்கள் உண்மையிலே தலைவணங்க வேண்டும் அதை உருகி உருகி பாடி மக்கள் மனங்களில் காதுக்கு இனிமையைத் தரக்கூடிய வகையிலும் அந்த தெய்வமே கண்முன் வந்து நிற்கக்கூடிய வகையிலும் குரலால் எங்களை மயக்கிய பாடகர்களுக்கும் இந்த வேளையில் நன்றியை கூறிக்கொண்டு பாடலை ஒழிக்க val கடவுள் என்ற பட்டமும்னங்களுக்கு அதிபதி என்பதால் கணபதி என்ற பெயரையும் வழங்கிய பெருமைக்குரிய மூத்த பிள்ளையார் என்ற இந்த வரலாறு உண்மையிலேயே மிக மிக சிறப்பாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றேன் இதோடு கடவுளாகிய விக்னேஸ்வரணையம் அதாவது அதற்கு தேவரின் ஆசீர்வாதங்களின் மூலம் தாயார் பார்வதி தேவியார் கூட ஆசிர்வாதம் பண்ணுவார் எப்படி என இன்று முதல் நீலோகத்தில் எல்லா இடங்களிலும் துன்பங்களில் இருந்து விடுதலை கொடுத்து ஆனந்தம் அளித்து அனைவரையும் வாழ்றதுக்கு உன்னருள் கிடைக்கிறது அதனால நீ விக்னேஸ்வரனும் அப்படி என்று சொல்லி தாயார் ஆசீர்வாதம் பண்ணுவா அப்படிப்பட்ட ஒரு விக்னேஸ்வரனின் பாதங்களையும் திருவடிகளையும் வணங்கி விநாயகரின் முறம் போன்ற பெரிய காதுகள் செவியில் விழும் செய்திகளை சலித்து நல்லவற்றை மட்டும் தேர்ந்து வைத்துக்கொள் என்பதற்காகத்தான் அந்த விநாயகருக்கு பெரிய செவியை படைக்கப்பட்டது அதே போன்றுதான் உங்களுக்கும் செவி என்று ஒன்று இருக்கின்றது அந்த செவியை நீங்கள் காட்டிலை பக்கம் திருப்பி என்னென்ன கூறுகின்றார்கள் என்னென்ன செய்கின்றார்கள் எப்படியெல்லாம் படைக்கின்றார்கள் என்பதை நீங்கள் உற்று நோக்கி அதை ரசித்து உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பரிமாறி கொள்ளும் போது நாங்கள் இரண்டு பேரும் நேரத்தை பார்க்கவில்லை நேரமும் கிட்ட நெருங்கியதால் இத்தோடு இன்றைய பக்தி கீதங்களை நாங்கள் முடித்துக் கொள்ளலாம் நன்றி நன்றி நன்றி உங்களுக்கு பண கோடி நன்றிகள் விநாயகரின் திருவடி வாதங்களையும் என்னோடு இணைந்து உங்களை ஒரு புதிய ஆர்ஜியாக மாற்றிக் கொள்வதற்கு நான் பயிற்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் பெருமையோடும் இன்னும் இன்னும் நீங்கள் இந்த பக்தி கீதங்களை தொடர்ந்து காற்றிலைக்கு கொடுங்கள் உங்களுடைய பக்தி கீதங்களும் பக்தி வரலாறையும் நிறைய பக்தர்கள் கண்டிப்பார்கள் ரசிப்பார்கள் உங்கள் நாட்டில் தான் இந்த வானொலி இருக்கின்றது அதாவது காரைக்கால் இந்தியாவில் இருக்கும் காரைக்காலில் தான் இந்த வானொலி இயங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த வானொலியை பல கஷ்டங்களை கடந்து நாங்கள் கொண்டு வந்த பெருமை அது மட்டுமில்லை இந்த வேலை நான் ஒன்றே ஒன்று கூற உங்களுக்கு ஆசைப்படுகின்றேன் நான் கிட்டத்தட்ட பல ஆர்ஜே நேர்களை நான் ஆர்ஜியாக்கிய பெருமையும் என்னிடம் இருக்கின்றது நாங்கள் எல்லாம் எங்களை பெருமையை சொல்ல வேண்டும் சொல்லாமல் விட்டால் மற்றவர்களுக்கு புரிந்து கொள்வது கஷ்டமாக இருக்கின்றது ஏன்னு சொன்னால் பெருமையை சொன்னால் விட பொறாமைப்படும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதால் பெருமையை எங்கே எங்கே நீங்கள் கொண்டு செல்லலாமோ அங்கே எங்கே கொண்டு செல்லுங்கள் தயங்காமல் கொண்டு செல்லுங்கள் கத்துரி என்று நானும் விடைபெறுகின்றேன் இரவு ஒன்பது மணிக்கு உறங்காத வழிகளுக்கு இரவின் சந்திக்கின்றேன் நன்றி பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நானும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சங்க தமிழ் மூன்றும் தா சங்க தமிழ் மூன்றும் தா தமிழும் அருள்வாய் மூதவனே முத்தமிழும் அருள்வாய் மூதவனே யானை முகத்தவனே தம்பியை காतவனே எனக்கே முத்தமிழும் அருள்வாய் மூதவனே யானை முகத்தவனே தம்பியை காतவனே गजவदनனே முத்தமிழும் அருள்வாய் மூதவனே யணே பித்தகணி ஜானவிநாய பித்தகணி ஜானவிநாய தூவணி பித்தகணிநாயகணே வினைகளை களைகின்ற தூயவனே கஜபதனே முத்தமிழும் அருள்வாய் முத்தவனே நூல் தந்த அகத்தியற்கு அருள் கொடுத்தாய் உன்னை நோக்கியே துதித்தவர்க்கு இருள் தடுத்தாய் நூல் தந்த அகத்தியர்க்கு அருள் கொடுத்தாய் உன்னை நோக்கியே துதித்தவர்க்கு இருள் தடுத்தாய் பால் மனமே கொண்ட பரம்பொருளே தமிழ் பாவால் உன்னை பாட பரம் அருளே தமிழ் பாவால் உன்னை பாட பரம் அருளே கஜபரனே முத்தமிழும் அருள்வாய் முத்தவனே யானை முகத்தவனே தம்பியை காத்தவனே கஜபரனே முத்தமிழும் அருள்வாய் முத்தவனே